கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட சோத்திரம் பண்ணிக்கொண்டு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான மண்ணாவுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே இருந்து பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறவர் எப்படி நம்மை காப்பாற்றுகிறவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் தேவனிடத்திலே நாம் எண்ணத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கூட நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டு நாம் கடந்து செல்லப் போகிறோம் கற்றுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆதாரமாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாள் ஆகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாள் ஆகமும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் மை பாருங்கள் இங்க ஒரு ஜபத்தை குறித்து நாம் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம் நமக்கு இந்த காரியம் தெரியும் வேதத்தை படைத்தவர்களுக்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது பகுதி என்ன சொல்லுகிறது என்றால் யா பேஸ் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு எண்ணெய் துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரே வசனத்திலே அங்கே விண்ணப்பமும் ஒரு ஜபமும் அந்த ஜபத்திற்கான பதில் கொடுக்கப்பட்டதும் கூட ஒரே வசனத்திலே இங்கே கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவன் அழகான ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான் இப்படியாய் ஒரு மனுஷன் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறான் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தை கேட்கிறான் கேட்கும் பொழுது கடவுள் அவருக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் கர்த்தரிடத்திலே வருகிறோம் நாம் அனைத்து நமும் ஜெபத்திலே கத்தரிடத்திலே நாம் உறவாடுகிறோம் இப்படியாக செய்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட தேவனை நோக்கி எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் செய்கிறோம் எத்தனையோ வேண்டுதல்களை நாம் செய்கிறோம் இப்படி அவன் வேண்டி கொண்டதை தேவன் தந்தொருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் கேட்கும் நாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் பெற்று உடனடியாக அதிகம் வாய்ந்த ஒரு ஜபமாக காணப்படுகிறது அதை போல நாமும் செய்தால் அதை நாம் சரியாய் அறிந்து கொண்டால் அதை நாம் சரியாய் விளங்கிக் கொண்டால் நாமும் கூட தேவனிடத்தில் கேட்கிறதை தேவன் நமக்கு அருளி செய்வார் என்று பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த வித ஆதாரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அவனுக்கு தேவன் அருளினபடியினால் தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தபடினால் நாமும் அவனைப் போல வேண்டிக் கொண்டால் அவன் செய்த ஒரு காரியத்தைப் போல நாமும் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்து கொள்ள முடியும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் நமக்கு அருளி செய்வார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது ஒருவருக்கு கத்தர் கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்காதவர் அல்ல அவர் பாரபட்சம் தேவன் அல்ல அவர் அப்படியா கிடையாது ஆகவே ஏதோ ஒரு காரியத்தை இங்கே அவன் தெளிவாய் அறிந்து அங்கே தெளிவாய் ஞானமாய் அந்த காரியத்தை தேவனிடத்தில் கேட்டபடினால் தேவ அவன் வேண்டிக் கொண்டதை எல்லாம் அவனுக்கு அருள் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறான் என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை ஆசிர்வதியம் தேவையாக இருக்கிறது எல்லையை பெதாக்கும் என்று சொல்லுகிறான் என்னுடைய சூழல்கள் எல்லாவற்றையும் எனக்கு பெரிதாக்கும் நான் வியாபாரம் பண்ணுகிற பெரிதாக்கும் என்னுடைய எல்லைகள் அதாவது நான் ஒரு குறுகிய வட்டத்திலே நான் வாழ முடியாது வாழக்கூடியவன் அல்ல நான் இப்படியாக ஆசிர்வதிக்கப்பட்டால் இப்படியாய் நான் பெரிய பரப்பிலே நான் வாழ வேண்டும் இப்படி என்னை பெரிதாக்கும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அவன் என்னை தீங்கிலேயே துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரலும் இதெல்லாம் தன்னுடைய நன்மைகளை கேட்டாலும் கூட ஒரு காரியத்தை அவன் சொன்னான் அது என்ன என்று உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி அவன் ஞானமாய் சொன்னான் தேவனின் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு விலக்கி காத்தரலும் என்று சொன்னான் அங்கே அவன் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய கரம் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய கரத்தை அவன் விரும்புகிறான் அவன் மேன்மையான ஒரு காரியம் தேவனுடைய கரம் தனக்கு வேண்டும் என்று சொன்னான் அவன் என்னோடு இருந்து என்று சொல்லுகிறான் இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த காரணத்து நிமித்தமாகவே அவனுக்கு அங்கு எல்லாவற்றையும் கடவுள் அருளி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் உதாரணத்திற்கு ஒருவேளை இந்த ஒருவேள் வசனத்தை மட்டும் இதுதான் காரணம் என்று சொல்லி நாம காரணமாய் நாம் சொல்லிவிட முடியாது வேத அநேக ஆதாரங்களை நாம் தேடி பாசிக்க வேண்டும் இவர் மாத்திரம்தான் விரும்பினாரா இவர் மாத்திரம்தான் தேவனுடைய கருத்தினாலே இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டாரா என்று சொன்னால் இல்லை அநேக மனிதர்கள் இங்கே வேதத்திலே தேவனுடைய கருத்தை பயன்படுத்தி தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் அவர்கள் செய்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே நாமும் கூட அந்த தேவனுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பமும் அப்படியா இருக்க வேண்டும் தேவனுடைய கரத்தை நம்மோடு வைத்துக்கொண்டு நாமும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த நாளிலே கடந்து செல்ல போகிறோம் பாருங்கள் ஒரு காரியத்தை பாருங்கள் அங்கு வேதத்துல அநேக மனிதர்களை நீங்க பார்க்கலாம் அதில் ஒரு மனிதனை பார்க்க போகிறோம் எஸ்ரா என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் அந்த மனிதனை குறித்து எஸ்ரா என்ற புத்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எஸ்ரா என்ற புத்தகத்திலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே எஸ்ராவிலே எட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் அந்த மனிதனை குறித்து நீங்கள் கொஞ்சம் விளக்கமாய் பார்க்கலாம் அங்கே நான் பார்க்கிறேன் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எட்டு முதலிருந்தே வாசிக்கிறேன் அர்த்த சிஸ்டராஜா அரசாழம் காலத்தில் பாபிலோனில் இருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டைகளும் ஆவண என்று சொல்லி அங்கே ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு வந்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இப்படியாய் நடந்து அவர்கள் என்ன நடந்தது என்று சொன்னால் அர்த்த சிருஷ்டா அந்த ராஜாவினுடைய காலத்திலே அங்கே பாபிலோன் தேசத்திலே இவர்கள் கொண்டு மனிதர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இஷ்டா என்ற கூடிய இந்த மனிதனை குறித்து இந்த மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் இப்படியாய் இஷ்டவேலியிலே கடந்து இருந்து இங்கே பிடிக்கப்பட்டு கடந்து வந்து அவர் பெற்றுக் பார்க்கிறோம் ஒரு முக்கியமான அவர் இதே எட்டாம் அதிகாரத்தில் போது பாருங்கள் ப என்ன செய்கிறான் தங்களுடைய தேசத்தை குறித்து ஆலயம் எல்லாம் உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு கிடக்கிறதையும் அதில் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் செப்பனிட்டு அதில் கொண்டு வருகிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறதையும் அவன் அறிவிக்கிறான் அதற்கு பிறகு அந்த ராஜா என்ன செய்கிறான் எஸ்ராவை அங்கு இஸ்ரோ தேசத்திற்கு அனுப்புகிறான் நீ போ நீ போய் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இவன் ஆசாரிய ஒழியனா இருக்கிறபடியால் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சை என்று சொல்லி ராஜாவும் கூட சேர்ந்து காணிக்கைகளை அங்கே கொடுத்து விடுகிறான் அவன் நிறைய தன்னுடைய சொத்துக்களில் இருந்து அநேகத்தை எடுத்து அங்கே கொடுக்கிறதும் அல்லாமல் அங்கே போய் சேர்ந்த பிறகு ஆலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கூட இந்த ராஜாவே தானே கொடுக்கிறதாகவும் அதற்காக இவன் செய்ய வேண்டியது என்ன ராஜாவுக்கும் ராஜாவினுடைய குடும்பத்திற்காக இவன் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லியும் ராஜா அங்கே சொல்லிவிடுகிறான் எல்லாவற்றையும் நாம் வாசிக்க தேவையில்லை நீங்கள் வாசித்து பார்த்தால் மிகுதியான காரியங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுமாக இங்கே சம்பவம் நடக்கிறது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது ஆலயத்திற்கு ஆனாலும் கூட இந்த பாபிலோன் ராஜ்யம் என்பது மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தபடியே கடந்து செல்ல வேண்டும் எல்லாமே இந்த பாபிலோன் அரசாட்சி கீழதான் இருந்தது எல்லாவற்றையும் வேற தேசத்துகள் எல்லா நிலைமைகளுக்குள்ளாயே இவர்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆனால் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வழியிலே சத்துருவிலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் சேவக ையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் அவருக்கு என்னெண்டா இஸ்ராவுக்கு இப்போ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தன்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செலுகிறார் தன்னுடைய தேசத்திற்கு கடந்து செலுகிறார் ஒரு காரியத்தை குறித்து அவருக்கு வெட்கமா இருந்துச்சு அவர் நினைச்சிருந்தா அவர் கேட்டுருக்கலாம் என்ன கேட்டுருக்கலாம் தனக்கு பாதுகாப்பிற்காக குதிரை வீரர் சேவகர்கள் எல்லாம் ராஜா நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தால் ராஜா எல்லாவற்றையும் செய்திருப்பான் ஆனால் அவருக்கு அது வெட்கமாக இருந்ததாம் காரணம் என்ன என்று சொன்னால் இவர் ஒரு காரியத்தை அங்கே ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறார் என்ன எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் இவர் ஏற்கனவே ராஜாவுக்கு சொல்லியிருந்தார் தன்னுடைய தேவனை பற்றி தான் வணங்குகிற அந்த தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னார் அந்த தேவனுடைய கரத்தை பற்றி சொன்னார் அவர் எப்படி சொன்னாராம் தன்னுடைய எங்களுடைய தேவன் தம் கரம் தம்முடைய தேடுகிற எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாய் இருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய தேவனை எங்களுடைய தேவனை உண்மையாய் தேடுகிறார்களோ உண்மையாய் அந்த தேவனை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் எப்படி இருக்கிறதா நன்மையாய் வந்து அவர்கள் மேல் நன்மையை அந்த தேவனுடைய கரம் கொடுக்கிறது அதை எதிர்க்கிறவளுக்கு அங்கே தீமையாய் மாறுகிறது கோபம் மூர்க்க உண்டாகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப இவர்கள் தேவனுடைய தாசர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளை ார் செய்ய துன்பங்கள் துக்கங்கள் வரும்போது பார்க்கும் பொழுது அங்கே ஆதரவனில் இருந்த ஒரு வம்ச வரலாறாய் கடைசியாய் இவனுடைய வம்சமாய் இவன் வருகிறான் என்று பார்க்கிறோம் இப்படியா இவன் ஒரு ஆசாரியனாய் இருக்கிறான் இவன் கர்த்தனுடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லி இருக்கிறான் அந்நிய ராஜாவுக்கு தேவனை அறியாத அந்த ராஜாவுக்கு தன்னுடைய தேவனை பற்றி சொல்லி இருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வரும்பொழுது இப்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தபோது தான் சொன்னது ஞாபகம் வருகிறது தன்னுடைய தேவனை பற்றி தான் பிறருக்கெல்லாம் சொன்னேன் ஊருக்கு உபதேசம் என்று இருந்துவிடக் கூடாது தன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்வார் நன்மையாகவே இருப்பார் தெரியும்போது நன்மை செய்கிறதான கரத்தை அப்படியே கரத்தை தேடினோம் நன்மை இருக்கிறது எங்கள் விண்ணப்பத்தை பார்க்கிறையும் இல்லாதபடி அவன் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் அவரை தேடுகிற எல்லாருக்கும் நன்மையாய் அந்த கரம் இருக்கும் அந்த கரம் என்பது கரத்தில் அனைத்து காரியத்தை செய்யலாம் கருத்தினால் அனைவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் கருத்தினால் அனைவருக்கு தேவையிலே விண்ணப்போ தேவனுடையோ அதே போல இங்கு பருகின்றது போதும் அவருத்துருந்தாலும் அதை விளக்கி கத்தர் காக்கும்படி நன்மையான கரம் என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை தேடினோம் என்று சொன்னார்கள் நன்மை செய்கிற தேவனுடைய கரத்தை தேடினார்கள் தீமைகள் எல்லாவற்றிலும் வா முதலாம் மாதம் அகவா நதியை விட்டு பயணம் பெறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்பொழுது அவர் தெரியும் அவர் முதலாம் மாதம் வலிக்கிறார் ஐந்தாம் மாதம் அவர் கடந்து செல்கிறார் இந்த ஐந்து மாதங்கள் இந்த நான்கு மாதங்களும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அநேக போராட்டத்திற்குள்ளாகத்தான் அவர்கள் கண்டு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது அவர் சொன்னார் பாருங்கள் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கு அப்போ வழியிலே சத்ருவின் கை உண்டாயிற்று அங்கே அவர்களை எதிர்க்கிறவர்கள் அவர்களை பறிக்கிறவர்களுடைய கை உண்டாயிற்று வழியிலே சத்துருக்களின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் தேவன் தன்னுடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேல் வைத்தார் அவர்களோடு அவர்கள் சென்ற இடத்துல தேவனுடைய கரமும் கூட சென்றபடியினால் அவர்கள் மேல் இருந்தபடியினால் எந்த ஒரு சத்திரவும் அவர்களை என்ன செய்ய முடியவில்லை தீண்ட முடியவில்லை மேற்கொள்ள முடியவில்லை ஜெயம் கொள்ள முடியவில்லை சத்ரு வந்தான் வழிபடி வந்தான் எல்லாம் நடந்தது ஆனாலும் கூட யாரும் அவர்களை மேற்கொள்ளவோ ஜெயம் முடியவில்லை காரணம் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது என்று சொல்லி அங்கே அவன் தெளிவாய் சொல்லுகிறான் எப்படி அதை உணர்ந்து கொண்டார் அதை உணர்ந்து கொண்டுதான் சொல்ல முடியும் அவர்கள் எதையும் கத்தருடைய கரத்தை பார்க்க தங்கள் மேல் இருக்கு என்று பார்க்கிறார் ஆனால் தெரியும் கத்தருடைய கரம் எப்படி இருக்கும் எப்படி பாதுகாப்பை கொடுக்கும் என்று தெரியும் அதனால தான் ஜபம் பண்ணும்போதே உம்முடைய கரம் எங்களுடைய அவர்கள் காப்பாட்டுக்ாரணம் தேவனுடைய கரம் எங்கள் இருந்தது என்று சொல்லக்கூடிய கரமாய் அங்கே மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம் நன்மை செய்யக்கூடிய கரமாய் அங்கே தேவனுடைய கரத்தை அவர்கள் கேட்டார்கள் அந்த தேவனுடைய கரம் என்ன செய்கிறது அவர்களை தப்புவிக்கிற கரமாய் அங்கே கடந்து சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அந்த தேவனுடைய கரம் இவர்கள் மேல் இருந்தபடுகிறார் இவர்களோடு கத்தனுடைய கரம் இருந்தபடினால் இவர்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா நீங்க வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஆராமர் வாசிங்க மேலேசில் உள்ள வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வம்ச அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஆரோனின் குமாரன் சொல்லி அப்படியே அங்கே யாருடைய வம்சம் என்று சொல்லி இவன் யார் என்று சொல்லி அந்த ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறார் அங்கே சொல்லும்பொழுதே அங்கே சொல்லுகிறார் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவநாகிய கர்த்தர் அருளிய மோசேய நியாயப்பிரமாணத்திலே தேரின வேத இருந்தான் அவனுடைய தேவநாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் பாருங்க கேட்டதை எல்லாம் ஒரு ராஜா அவனுக்கு கொடுக்குறான் இவன் ஒரு அடிமை அந்த தேசத்துக்குரியவன் அல்ல இவன் ஒரு யூதன் இவன் ஒரு இஸ்ரோவேலன் ஆனால் இது பாபிலோன் தேசம் இங்க இந்த அரசனுடைய கீழே இவன் வேலை செய்கிறான் இப்படியா இருக்கக்கூடிய இந்த மனிதன் அவன் கேட்டது எல்லாம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறான் ஒரு ராஜாட்ட போய் அந்த ராஜாவுடைய மகனே கேட்டது எல்லாம் கிடைக்காது சில வேளைகளில் ராஜாவுடைய அந்த ராணியே கேட்டது எல்லாம் கிடைக்காது அந்த நேரத்தில் பொழுது ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்னது அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தான் என்னவா கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது அவனுடைய தேவனாக கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் ராஜா அப்படி செய்தான் அப்ப கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்க என்று சொன்னால் அங்கே கேட்டது அவனுக்கு கிடைத்திருக்குமா ராஜாதை கொடுத்திருப்பான இல்லை ஒன்றுமே இல்லை இந்த இதுலதான் நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜா அவனுக்கு அவனை அனுப்புகிறான் நீ போ உன்னோடு சேர்ந்து எல்லாம் கொண்டு போகலாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படி ஆய் அங்கே எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது கர்த்தருடைய கரம் நம்ம இருந்தா நம் கேட்கிறது எல்லாம் யாருகிட்ட கத்திரத்தில் மாத்திரம் இந்த பூமியிலேயும் நமக்கு மேலே உள்ளவர்களாக இருக்கலாம் நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் உள்ள மனிதர்களாக இருக்கலாம் அவர்களிடத்திலும் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மை தடை செய்கிற எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு என்ன வேண்டும் கர்த்தருடைய கரம் நம்ம இருக்க வேண்டும் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவனுக்கு கொடுத்தான் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறேன் இப்படியாய் அவன் கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாயது இதே ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி வசனத்தை வாசியுங்கள் ஆமாம் போதும் பாருங்க இதுக்கு மேல உள்ள வசனங்களை வாசித்தா உங்களுக்கு தெரியும் அதில் வாசிக்க தேவையில்லை அதில் அங்கே ராஜா அவனுக்கு சொல்லுகிறான் இப்படியாய் நீ போய் நீ போய் உபதேசம் பண்ணு உன்னோடு கூட ஆசிரியர்லாம் கூட்டிகிட்டு போ உன்னோட வேதத்தை படித்து தெரிந்தவர்களை கூட்டிகிட்டு போ அவர்களோடு சேர்ந்து நீ என்ன செய் உபதேசம் பண்ணு அப்படி படிப்பித்து அவளுக்கு உன்னுடைய வேதத்தை உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய தேவனை அவளுக்கு சொல்லி கொடு என்று சொல்லி அங்கே ஒரு ஒரு இன்னொரு ராஜா ஒரு தேவனை அறியாத ஒரு ராஜா அவனை அவ்வளவாய் ஆசீர்வதித்து அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறான் அப்பொழுது இவன் சொல்லுகிறான் அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஷ்டவேலையில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன் இவன் தனியாக போகல அங்கே ராஜா அனுமதி கொடுக்கிறான் உன்னோட வரக்கூடிய அவர்களை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி அவன் அங்கே சில பெரியவர்களை சேர்த்துக்கொண்டு அவன் கடந்து சொல்லுகிறான் அவன் சொல்லும் என்ன சொல்லுகிறான் கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு என்று சொல்லுகிறான் அப்போ பலம் உண்டாயிச்சு அவனுக்கு திடம் உண்டாயிச்சு போய் போயிருந்தார்கள் போன உள்ள எல்லா வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்து அவனுடைய சுற்றி பார்த்தாலும் நீங்கள் திடன் கொள்ள முடியும் அன்றைக்கு எஸ்ட்ரா திடனடைந்ததற்கு அவன் பலம் அடைந்ததற்கான முக்கிய காரணம் என்ன என்று சொன்னது என்று சொல்லி அவனே இதில் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே என் மேல் ால் என்று சொல்லது மன்திரும்பாது நாம் என்ன செய்து நாம் திடன் நடந்தவர்களாய் நாம் எழுந்து பிரகாசிக்க ஆமாம் போதும் பாருங்கள் இப்படியா ஒரு தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்த அடிமை தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அவன் என்ன செய்கிறான் விடுதலையோடு அங்கே கடந்து செல்கிறான் பாருங்கள் அவன் விடுவிக்கப்படுகிறான் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவன் கடந்து செல்லும்படியாக ஃப்ரீயாக இலவசமாய் அவனை அனுப்பி வைக்கிறார்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீ நீ விடுதலை நீ உன்னுடைய தேசத்திலே போயிருந்து உன்னுடைய தேவனை ஆராதி உன்னுடைய தேவனை பற்றி எல்லாவற்றையும் சொல்லி அங்கே பாருங்கும் பொழுது கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஷ்ட கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இயஸ்ரா தன் இது பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் அவன் பக்குவப்பட்டவனாய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை மீண்டுமாய் செய்யும்படியாக அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு விடுதலையாக்கப்பட்டவனாய் அங்கே கடந்து செல்கிறான் எந்த கட்டும் இல்லை எந்த அடிமை என்கின்ற பேரம் கிடையாது அவன் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படியாய் ராஜா அவனை வழிவிட்டு அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் எவ்வளவாய் அடிமையா இருந்த ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் இரு பாரு அதிகமான முறை நீங்கள் வாசிக்க முடியும் சொல்லுகிறதை பார்க்கிறான் ஒருவேளை சொல்லுவோம் எல்லாவற்றை அந்த நாட்களில் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கூட கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு புத்தகம் தான் ஒரு சம்பவம் தான் பார்க்கும்போது இவனும் கூட இப்படித்தான் எப்படி அதே போல இவன் ஆசரன் கிடையாது வை இவனும் அடிமையாயிருந்தவன் ஆனால் இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் அங்கே சூசான் அரண்மனையிலே அவன் வேலை செய்கிற ஒரு மனிதனாய் அங்கே இருக்கிறான் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவன் என்று சொன்னால் ராஜாவுக்கு பானங்களை கொடுக்கிற மனிதன் அப்போ ராஜாவுக்கு பக்கத்தில் அவன் போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட்டிருந்தது அவனுக்கு அப்படியான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது அவன் தான் என்று சொல்லி பார்க்கிறான் நெகேமியாவும் அப்படித்தான் அவனுடைய காலத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு வாஞ்சை உள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறான் அப்போ அந்த பாரு அவனுக்கு என்ன நடந்துச்சான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் வாசிக்கலாம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் வாசிக்கலாம் இது மனதில் திக்க என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயன்பு ராஜாவை வாழ்கிறேன் தண்டனைகள் இருக்கும் பாலானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுற்றறிக்கப்பட்டதுமாய் பிறக்கும் போது நான் திக்கமுகத்தோடு விழாவிற்கு வெற்றம் என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து இ கேட்கிற காரியம் என்ன அப்பொழுது நான் பாலோ பரலோகத்தின் தேவனை நோக்கி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தலை கிடைத்ததானால் என் விழாக்களின் கண்டறியில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படிசிற்குள் நீரனை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்புவாயிட்டேன் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் தூதா தேசத்திற்கு போய் சேரு மற்றும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளை என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும் படிக்கும் தேவாலயத்துக்கும் இருக்கிற அரணின் அளவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய வரங்களை ராஜாவின் கனத்து காவலாளராகிய ஆசா எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டிடப்படுவதாக என் தேவனுடைய தயவுள்ள கடன் என் மேல் இருந்தபடியால் ஆமாம் இப்போதும் பாருங்கள் நாம் தெளிவாக வாசித்திருக்கிறோம் ஆகவே இந்த சம்பவம் நமக்கு விளங்கியிருக்கும் இப்படியாய் ராஜாவிடத்திலே அவன் துக்கமுகமாக இருந்த பொழுது ராஜாவனை அவன் சொல்லுகிறான் தன்னுடைய நகரம் தன்னுடைய தேசம் இப்படியாய் பாலாய் கிடக்கிறது தன்னுடைய ஆலயம் கட்டப்படாமல் கிடக்கிறது இப்படியாய் இருக்கும் நான் எப்படி இங்கே சந்தோஷமா இருக்க முடியும் தனக்கு இந்த நான் அடிமை தேசத்திலே தனக்கு பெரிய பதவி கிடைத்தாலும் தன் ராஜாவோடு நான் வேலை செய்யக்கூடிய காரியம் கிடைத்தாலும் கூட இப்படியாய் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பெ பார்க்கும்பதே அந்த ராஜா என்னத்திற்காக அல்லது நான் ராஜா ஒரு கனகாலம் வேலை செய்தபடினால் ராஜாவுக்கு என்ன தெரிந்தபடினால் ராஜா அதுக்கு கட்டளை கொடுத்தார் அதுக்கு எல்லாவற்றும் ஓகே சொன்னார் என்று அல்ல அவன் சொல்லுகிறான் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளை தெளிவாக தெரிஞ்சிருந்தது கர்த்தருடைய கரம் இல்லாதபடி நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது எனக்கு போகும் அது எனக்கு வாய்க்காமலே போகும் ஆகவே கர்த்தருடைய கரத்தை கொண்டு கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்து சொன்னால் அந்த கரத்தில் ஒரு கிருபை இருக்கு அதை வைத்துக் நான் மற்ற யாரிடத்தில் என்ன கேட்டாலும் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அதை யாரும் எனக்கு தயசெய்ய தடை செய்ய முடியாது என்பது அவனுக்கு தெளிவாய் தெரிந்திருந்தபடியால் தான் அவன் சொல்லும் அழகாய் சொல்லுகிறான் என்படியால் ராஜா எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவன் தெளிவாய் சொல்லுகிறதை இதே போலதான் அந்த மனுஷனும் அவனும் கூட கேட்டதை கரம் அவன் மேல் இருந்தபடியால் கேட்டதை எல்லாம் கொடுத்தார் இங்கே பாருங்காவுக்கும் அதே போலதான் அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்ததற்கு அவனுடைய விருப்பத்தை எல்லாம் செய்ததற்கான காரணம் என்ன தேவனுடைய என்று சொல்லி அதனால அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறான் நகைமையா இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு வாசியங்கள் ஆமேன் இப்பொழுது இவன் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு இவன் போகப் போகிறான் இளசிலேமுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இப்பொழுது அவன் சொல்லுகிறான் தனக்கு இந்த கிறுவை கடவுள் கொடுத்துருக்கிறார் அவன் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் யாருக்கு அங்கே நாங்கள் எஸ்ராவில் வாசிக்கும் பொழுது எஸ்ரா என்ன சொன்னால் தேவனுடைய கரம் யார் நன்மையாக இருக்குமா அவரை தேடுகிறவர்கள் மேல் அவர்களை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் அவர்கள் நன்மையாகவே இருக்கும் என்று சொன்னார் இவன் கர்த்தனை தேடுகிறவனாக இருந்தபடினால் தேவனை தேடுகிறவனாக இருந்தபடினால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளை என்ன வார்த்தைகளை நீ செய்கிறதெல்லாம் செய் உனக்காக என்னுடைய கஜானாவிலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க அவளுக்கு அறிவித்த அவர்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கூட துணையாக இருக்கிறபடியால் அவளுக்கு திடம் உண்டாயிற்று மனுஷன் அவர்கள் நம்பர் ஏமாற்றி விடுவான் என்று தெரியும் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் ஒரு பெலத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதனால் அவர்கள் என்ன செய்தார்களாம் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மேல் அங்கே நெகேமியாவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது ஆனால் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அதனால் திடப்பட்டார்கள் எல்லாரும் அதை செய்யக்கூடிய அவனை சேர்ந்த எல்லாரும் அங்கே ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கரம் இருந்த பொழுது அவனை எல்லாரும் அங்கே திடப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அங்கே நாம் இதில் பார்க்கும் பொழுது அங்கேயும் கூட அவன் திடன் கொண்டான் என்று யஸ்ராவில பார்த்தோம் இங்கே நெகேமியாவிலும் இங்கே இவர்கள் திடப்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது இதை அவர்கள் தெளிவாய் அறிந்து இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாக பார்க்க முடியாது இவர்கள் தான் அதை அறிக்கை செய்கிறார்கள் இவர்கள் தங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது அதனால் எங்களுக்கு இது நடந்தது என்று சொல்லி இவர்கள் சாட்சி சொல்லுகிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தை குறித்ததான எண்ணம் நமக்கு இருக்கிறதா தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை எல்லாவற்றையும் நம்மால் மாற்றிவிட முடியுமே எந்த மனுஷன் அதை பயன்படுத்தி நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் தடைகளை மாற்ற முடியும் அது வழிப்பறியா இருந்தால் எல்லாவற்றையும் முறியடித்து போட முடியும் கரம் நம்ம இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறேன் பாருங்கள் தாவிதனுடைய பார்வை தாவித முறை கருத்து கருத்தை குறித்து சொல்லி இருக்கிற மாத்திரம் நூற்றி முப்பத்தி எட்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழைவாசிகள் ஆமே நமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உன் கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை எப்பொழுது வலது கரம் என்ன ரிட்சிக்கும் நடுவில் நடந்தாலும் துன்பத்தின் நடுவில் நடக்கும் பொழுது தேவனுடைய ஆனால் என்னை துன்பப்படுத்துகிற என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் அப்ப தேவனுடைய கரம் அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அதே கரம் நீட்டப்படும் அவர்களுக்கு அது ஆபத்தாகவும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கை நீட்டப்படும் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் விண்ணப்பம் கூட இருந்தால் நாம் எல்லாவற்றையும் கூட தேவனுடைய கருத்திற்காக நாம் வாங்கிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான் நீங்கள் ஆமீன் பாருங்கள் என்ன வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்லி அங்கே தேவனுடைய கரத்தை குறித்து அவர் உயர்த்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருக்கு ஒரு வல்லமை உள்ள புயம் இருக்கிறதாம் அதனால தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கரத்தை வாஞ்சித்தார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த கரத்திலே அவருடைய புயத்திலே வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்லி அவருடைய கரத்தை குறித்து அங்கே வர்ணித்தார்கள் அவருடைய வல்லமையை வழித்தறிவிடும் என்பதை அவற்றையும் அவர்கள் அதனால் தான் எப்பொழுதும் கரு கிரியை குறிம் அவன் தெவாய் சொல்லி தேவனை புகழ்ந்து பாடுகிறதையும் விண்ணப்பிக்கிறதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாய் நாம் அறிந்து கொள்ளதாய் இருக்கும் ஆகவே கடைசியாய் ஒன்று பேதிரும் அதிகாரம் ஆறு ஏழை வாசித்து நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்து கொள்ளவோம் ஒன்று பெய்திருந்தாம் அதிகாரம் ஆறு ஏழை வாசித்தார் yani integralatı teoremini kullanabiliriz. Bu madde temel bir görevdir. Bunun bir misalinkirayı. Yani teorinin var olduğu yer. போதும் பாருங்கள் எவ்வளவு அழகாய் ஆகிய பார்க்கிறோம் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவல்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பல மற்ற அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கதம் கரம் என்பது அது பலம் நிறைந்ததாய் இருக்கிறது நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாக்கவும் நம்மை நன்மை செய்யவும் கூட அந்த கரம் நமக்கு கொடுக்க அந்த கரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவருடைய கரத்திற்குள்ளாய் நாம் அடங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது அவருடைய நடத்தலுக்குள்ளாய் நம்மை ஒப்புக் பொழுது தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நமக்கு கேட்கப்படும் நாம் வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் நாம் அதைத்தான்தர்களால் பெற்றுக்கொள்ள வலது கத்தியத்தை வைத்திருக்கிறார் ஆகவே கூட ஒரு கத்தமான விண்ணேவரையைப்போடைய முடியும் தடைகளை எப்படி எதிர்க்க முடியும் தெய்வரே நம்முடைய கரத்தை எனக்கு தாரும் தெய்வரே நம்முடைய கரத்தை என் மேல் வைium என்று சொல்லி ange கேட்டு தேவனுடைய கரத்தின் வழிநடத்தல கூடாக நம்முடைய சத்துருக்களை நாம் தகர்க்க முடியும் நம்முடைய தடைகளை நாம் தடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ முடியமாகவே கூட உருபசை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் தலைகளை சாய்த்து குடுவோம் நம் ஜெபம் பண்ணிக்கொண்டு இந்த கர கடந்து செல்வோமாக கர்த்தாவே ஸ்தோத்திரமண்டவரே நன்றி சொல்லத் துகிறோம் தேவரே தந்தும்படி வார்த்தை காய் நன்றியப்பா தேவரே ஆண்டவரே நம்முடைய வல்லமை உள்ள கரமண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நம்முடைய தயவுள்ள என்பதை நாங்கள் பார்க்கிறோம் உணர்ந்து கொள்ளுகிறோம் வெற்றியை பெற்றுக் கொள்வோம் என்பதையும்